செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக இருக்கப் புகழ் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திரு கோவில் நிர்வாகிகளே கோவில் கைகரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ சூரிய சதகம் தொடர்பு பன்னியாசத்தின் இன்றைய உபயதாரர்களான திரு வி கே பாலகிருஷ்ணன் நாயர் அவர்களே திருமதி கீதா சந்திரசேகரன் அவர்களே திரு எஸ் அரியநாயகம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் மயூரகவி எழுதிய சூரிய சிதகத்திலே இன்று பத்தாவது ஸ்லோகம் பார்க்க இருக்கிறோம் பந்த துவம்சை ககேதும் ஷிரசி நதிரசாபத்த சந்தியாஞ்சலியினாம் भोजय ते स्वचित्त निर्विकल्पं दिनकर कल्मशस्य விபாம்பாசம் தாமரை மலர்களை மலர்விக்கும் சூரியன் தன்னை வணங்கும் பக்தர்களையெல்லாம் தன் கதிர்வொழியினாலே தூய்மைப்படுத்தி அவர்கள் இதய தாமரைகளை மலர்விக்கிறான் என்று சொல்றார் அவர்கள் பாவங்களை போக்குகிறான் என்று சொல்றார் இந்த சூரியனை பற்றி நமக்கு தெரிந்த விஷயங்கள் சில தெரியாத விஷயங்கள் பல ஒரு சூரியன் உதிப்பது அஸ்தமிப்பது என்பதை மட்டுமே வைத்து நூறு பாட்டுகள் பாடியிருக்கிறார் ஒரு மயூரகவி காரணம் என்னவென்றால் அவருடைய ஞான திருஷ்டியிலே சூரியனுடைய நுட்பமான மகிமை அவருக்கு புலப்படுகிறது சூரியன் தேர் நடந்து செல்லும் வாயு மண்டலத்திலே வாயுமண்டலங்கள் ஏழாக பிரிந்திருக்கின்றன அவை என்னவென்றால் ஆவக பிரவகக விவக பராபக சம்பக உத்வக பரிவக இந்த ஏழு வகையான வளிமண்டலங்கள் வாயு மண்டலங்கள் இருக்கின்றன அந்தந்த மண்டலத்தை சூரியன் தாண்டுகிறபோது அந்தந்த அதிதேவதை சூரியன் அந்த இடத்தை கடப்பதற்கு உதவி செய்கிறது என்று சாஸ்திரம் சொல்லுங்க இந்த தேவதைகள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியறாங்களா நம்ம வானத்தை பார்க்கிற போது வட்டமா ஒரு வெளிச்சம்தான் தெரியுது தேவதைகள் நம்ம கண்ணுக்கு எங்க தெரியுது ஏழு குதிரைகள் எழுக்கின்றனன்றாங்க அந்த ஏழு குதிரைகள் என்னடான வேதத்திலே சில இடங்கள்ல போட்டிருக்கு சூரியனுடைய ஒளியை பாகுபடுத்தி பார்த்தால் ஏழு வண்ணங்கள் தோன்றும் பிஜி யாருன்னு சொல்றாங்க இல்லையாப்ப வயலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட் இந்த ஏழு தான் அந்த குதிரைகள் இந்த ஏழு குதிரைகள் அந்த சூரியனுடைய வெண் ஒளியை நம்மிட நம்மை நோக்கி கொண்டு வருகின்றன என்று நாம் ஆய்வு செய்து ஒரு முடிவு சொல்லலாம் அப்படிங்கிற ஏன்னா இந்த சூரிய சதகம் அவ்வளவு ரகசியங்களை நமக்கு தெரிவிக்கிறது சூரிய சதகத்துக்கு மொத்தம் பதினான்கு உரை நூல்கள் இருக்கின்றன பதினான்கு காமெண்டேட்டர் எழுதிய முக்கியமான புத்தகம் அவ்வளவு புறம் பலன் தரக்கூடிய புஸ்தகம் கோபிநாத் என்பவர் எழுதிய பிரபாவளி என்ற உரை தான் மக்களால் அதிகம் படிக்கப்படுகிறது என ரொம்ப எளிமையா இருக்கு பதினான்கு பேர் இந்த புஸ்தகத்துக்கு உரை எழுத வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அதுல அவ்வளவு விஷயம் இருக்கு அந்த ஸ்லோகங்கள் ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு எளிமையானவை அல்ல ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நீங்கள் படிக்கிற போது காலையில் உதிக்கிற சூரியன் தன் ஒளியினால் உங்கள் பாவங்களை போக்கட்டும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கிறார் இது என்னையா இதை எழுதுறதுக்கு ஒரு கவிதை வேணுமா ஒரு கவிஞர் வேணுமா நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் இந்த பதினான்கு வியாக்கியான கர்த்தாக்கள் ஒரே எழுதுகிற போது அந்த ஒவ்வொரு ஒரே ஸ்லோகத்தை பதினான்கு கோணங்களிலே பார்க்கிறார்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கோங்க மேலோட்டமா பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா நிறைய தாமரைகளை மலர்விக்க ஆசை கொண்டவன் போல சூரியன் உதிக்கிறான் அவன் தன் ஒளியினாலே தாமரைகளை மலர்பிக்கிறான் அவனுடைய ஒளியானது உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றட்டும்னு முடிச்சிட்டார் ஸ்லோகத்தை இதுல என்ன ரொம்ப நுட்பமான பொருள் இருக்கு அப்படின்னா நுணுகி பார்க்கிற போதுதான் நமக்கு தெரியுது இவர் தாமரைனு எதை சொல்றார் அப்படின்னா இதய தாமரையே சொல்றேன் என்ன சொல்ற நம் இதை மொட்டு போல் இருக்கிறது அந்த தாமரை மொட்டு அஜ்யான உலகத்திலே மனிதன் இருக்கிறவரை அப்படி கவிழ்ந்தே மூடியே இருக்கும் இவனுக்கு ஞானம் வருகிற போது அப்படியே அது திரும்புகிறது மலர்கிறது அப்பதான் குண்டலினி சக்தி எழும்பி இந்த சகசிராரத்தின் வழியாக பிரம்மரந்திரத்தின் வழியாக பரமாத்மாவோடு ஐக்கியமாகிறது அவர் சொல்றார் இப்போ அவர் சொல்றார் நிறைய தாமரைகளை மலர்பிக்க ஆசைப்பட்ட சூரியன் தன் ஒலி கதிர்களாலே தலைமீது தன்னை வணங்கும் பக்தர்களுடைய இதய தாமரையை மலர்பிக்கிறான் அப்படின்ற எவ்வளவு பெரிய நோபிள் ஐடியா எவ்வளவு நுட்பமான கருத்து சட்டில் மீனிங் அதை வச்சிருக்கிறார் அப்ப இதுல என்ன அவர் சொல்றாருன்னா சூரியனுடைய தேஜஸ் சூரிய ஒளியானது மனிதனுக்கு தன் கதிர்மாத்திரத்தினாலே பிரம்ம தேஜசை கொடுக்கிறது பிரம்ம ஜானத்தை கொடுக்கிறது அதனால தான் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நாம காலையிலே சூரிய தரிசனம் செய்ய வேண்டும் அதை பக்தியோடு வணங்க வேண்டும் என்று சொல்கிறார் உலகத்தில் எத்தனை நாடுகளில் சூரிய ஒளியே படல தெரியுமா எத்தனை நாடுகளில் சூரிய ஒளி போதாமல் இருக்கிறது அண்டார்டிகா பக்கம்லாம் ஆறு மாசம் ஒரே இருட்டு அவங்களாம் எங்க சந்தியா அவங்களை பண்ண முடியும் இந்த வசதியெல்லாம் இந்த பரத கண்டத்திலே பரதவாஷத்துலதான் இந்தியாவில தான் இருக்கு இங்க சூரிய வழிபாடு சந்தியாபந்தனம் என்பது சாத்தியம் மற்ற மற்ற நாடுகள்ல இருக்கிற ஜியலாஜிக்கல் அமைப்புகள் எப்படின்னா அது ரெகுலரா முடிக்க முடியாது பிளேன்ல நீங்க அமெரிக்காவுக்கு ஏறுறீங்க பத்தரை மணிக்கு பிளேன் பெறப்படுது அங்க போய் சேரும்போது பார்த்தா மணி வித்தியாசமா காட்டும் அவன் அவனாடு டயத்தை சொல்லுவான் என்ன இப்படி எல்லாம் இருக்குது அப்ப சந்தியா வந்த எத்தனை மணிக்கு பண்றது அப்படின்னா இந்த பாரத தேசத்தை வச்சு அவங்க கணக்கு சொன்னாங்க ரொம்ப அற்புதமா இவ்வளவு நுட்பமான சாஸ்திரங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய மகிமையை இவர் இந்த ஸ்லோகங்களில் ஒன்றன் பின் ஒன்றாக நமக்கு தருகிறார் இன்று சொல்வதை பார்ப்போம் பந்த தும் பந்தம் என்றால் கட்டு என்னப்பட்டு ஜென்ம பந்தம் அஜானபந்தம் இந்த கட்ட துவம்சம் பண்ணுவதற்காக சூரியன் உதைக்கிறான் சூரியன் எதற்காக உதைக்கிறான் ஒவ்வொரு நாளும் இந்த பூலோக மாந்தர்களின் அஜானத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக அவன் உதைக்கிறான் அப்படிங்கிற ஒரு சாஸ்திர ரகசியத்தை சொல்றான் சூரியனுக்குள்ளே இருக்கும் நாராயணனை நாம பாவிச்சு வணங்கணும்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னு எவ்வளவு பிரத்யமா இந்த மனித குலத்துக்கு நான் அருள் செய்திருக்கிறேன் நான் பிரத்யமாக அவர்களுக்கு ஒளி ரூபமாக சென்று சேர்கிறேன் என்னை அவர்கள் கண்டுகொண்டால் அவர்களுடைய நீங்கி போகுமே என்று அவர் நினைக்கிறார் அதுதான் பந்த துவம்சம் நம்மை பிணைத்திருக்கிற பந்தம் அது முதல்ல போகணும் இந்த குண்டு தொலைக்காத ஆடை ஒண்ணு பாரத தயார் பண்ணியிருக்காங்க இப்போ அது இடையே மொத்தம் அஞ்சு கிலோ தானா உலகத்துல நல்ல அப்படி மூடி இருக்குது அதை தொலைக்கிறதுக்கு ஒரே கருவி என்னன்னா அந்த சூரியனுடைய கதிர்தாங்க காலங்காத்தால் அந்த இளஞ்சூரியனை பாருங்கள் அவனை நாராயணன் என்று என்ன கண்டுகொள்ளுங்கள் அப்போது என்ன பண்ணுது பந்தத்வம்சம் உங்களுடைய அஜ்ஞானம் என்ற இந்த பிறப்பிறப்பு கட்டுக்களை அது துவம் பண்ணுகிறதுக்காக சிரசி நத்திரசா பத்த சந்தியாஞ்சலியினாம் நத நதி நத்திரா என்ன வரும்னா வளைந்த அர்த்தம் அதாவது போயிங் வணங்கும் போது அப்படி வணங்கி நிக்கிறோம் இல்லையா மேல் நாடுகள் எல்லாம் வந்து குட் மார்னிங் நிமிர்ந்த மாதிரி சொல்லணும் மெலட்டில போது முதுகெலும்பு நேராக இருக்கணும் ஆனால் தெய்வத்துக்கு வணக்கம் தெரிவிக்கிற போது பாரத தேசத்திலே தர்மம் என்ன சொல்கிறது மனிதன் அப்படி வளையணும் முடிஞ்சால் பூமிகளை கிடக்கணும் அவன் நிமிர்ந்திருக்கிற பேச்சுக்கே இடமில்லை ஆஞ்சநேயர் ராமருக்கு முன்னால கைகட்டி வாய்ப்பு திணிக்கிற மாதிரி இருக்கணும் அது மாதிரி இந்த சூரியனை நோக்கி நத்திரசா பந்த அவர்கள் கரங்கள் இரண்டையும் அப்படி தலைமையில வச்சு வணங்குகிறார்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் அதாவது இரவும் பகலும் சந்திக்கக்கூடிய காலை சந்தி மாலையும் இரவும் சந்திக்கக்கூடிய மாலை சந்தி இந்த ரெண்டு சந்திகளிலும் வணங்குகிற அந்த பக்தர்களுடைய சிரசி அப்படின்னா தலையில் இந்த தலைக்கு எவ்வளவு பிராதானியம் கொடுத்துருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள்னா யோக சாஸ்திரத்தில் என்ன சொல்லுது இந்த தலை வந்தது ரொம்ப முக்கியம் என்சான் உடம்புக்கு சிறசே பிரதானம்னு ஏன் சொன்னாங்க இந்த உடம்பில் தலை வந்து ஒரு ஜான் இருக்கும் அவங்கவுங்க கையினால் கால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்கும் ஆனால் காலில் அங்கே வந்து குண்டலினி சக்தியும் இல்லை ஆத்மாவும் இல்லை அந்தராத்மாவும் இல்லை அந்தர்யாமியாக ஹிரதயத்துக்குள் இருக்கிறான் குண்டலினி சக்தி இங்கே வந்து சங்கமமாகற போதுதான் இந்த சகசிராரம் திறக்குது சிறசுதான் உங்களுக்கு முக்கியம்னு அதனால சரசுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா இங்கே காலை சொறிஞ்சிட்டு அப்படியே தலையை சொரியக்கூடாது அது மட்டும் இல்லை இன்னொருத்தர் தலையில் எண்ணெய் வச்ச உடனே அந்த எண்ணெய் வச்ச கையினால நம்ம தலைக்கு எண்ணெய் வைக்கக்கூடாது சில வீடுகளில் எட்டு புள்ள பத்து புள்ளை இருக்கும் அம்மா என்ன பண்ணுவாங்க எல்லாம் வரிசையான இல்லுங்க நான் என்ன வச்சு விட போறேன் என்ன நம்பர் ஒன்னுக்கு எண்ணெய் வச்சுட்டு அப்படியே நம்பர் டூக்கு அப்புறம் அப்படியே நம்பர் த்ரீக்கு அப்போ ஒருத்தர் தலையில எண்ணெய் ஆனது கடைசி பிள்ளை வரைக்கும் போகும் ஆனால் ஆச்சார கோவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஒரு தலையிலே வைக்கப்பட்ட எண்ணெய் கை அங்கு கழிவுப்பட்ட பிறகுதான் அடுத்த தலைக்கு வைக்கப்படுது ஏன்னா சரசின் மீது வைக்கப்படக்கூடிய எல்லா ஸ்பர்சங்களும் உடனடியாக சிந்தனா சக்தியை பாதிக்கிறது ஆத்மசக்தியை பாதிக்கிறது அதனால தான் ஒரு மனுஷன் வந்து தலை மேலே யாராவது கால் வச்சுட்டா வைப்பாங்கன்னு கேட்குறீங்களா சினிமா தேட்டர் போய் உக்காந்து பாருங்க குறிப்பா ஃப்ரெண்ட் டிக்கெட்டில் பின்னால் இருக்கிறோம் அப்படி தூங்கி காலை முன்னால் ஏன்னா இங்கே குறிப்பாக பாண்டிச்சேரியில் தீப தீபம் ஆராதனையோட தான் வரணும் உள்ளே படம் பார்க்கறதுக்கு அப்புறம்னா ஏதோ கொஞ்சம் பத்து ரூபாய் கொடுத்துட்டு ஒரு நாலு மணி நேரம் தூங்கலாம் இதாண்டா சரியான இடம்னு படம் சூடு பிடிக்க சூடு பிடிக்க அவனுக்கு உறக்கம் அதிகமாகும் அப்போ என்ன பண்ணுவான் காலத்துக்கே நம்ம மேலே போடுவாங்க அப்ப நமக்கு என்ன கோபம் வரும் வேற எத தூக்கி தலையில வச்சாலும் பரவாயில்ல அப்ப காலத்தூக்கி நம்ம தலையில வைக்கிறானே ஒரு பழமொழி சொல்லுவாங்க தங்கச் செருப்பானாலும் தலை ஏறாது பணக்காரர் வந்து தங்கத்துல செருப்பு செஞ்சுக்கலாம் இப்ப பாத்ஷா வந்து முகலாயர்கள்லாம் தங்கத்துல செருப்பு செஞ்சுக்கிட்டாங்க நம்ம அவுரங்கசீப் வந்து தங்கத்திலே செருப்பு செஞ்சு அந்த ரெண்டு செருப்பையும் ரெண்டு யானை மேல வச்சு ஒரு யானையை வட இந்தியாவுக்கும் ஒரு யானையை தென்னிந்தியாவுக்கும் அனுப்பினாரு அனுப்பி இந்த செருப்புக்கு எல்லா மன்னர்களும் மரியாதை செய்ய வேண்டும் அப்படின்னு எல்லா ராஜாக்களும் அவனுடைய படைபலத்துக்கு கீழே விழுந்து வணங்கினார்கள் சிலர் செருப்பை தொட்டு கும்பிட்டார்கள் சில செருப்பு தலைமையில வச்சுக்கிட்டார்கள் இங்க மதுரைக்கு அந்த யானை வந்தபோது அப்ப இருந்த பாண்டியராஜா என்ன சொல்லிட்டா ஒழுங்கா மரியாதையா திரும்பி போங்க இன்னொரு தடவை இந்த செருப்பை நாங்கள் தொட்டு கும்பிடணும்னு சொன்னீங்கன்னா இந்த செருப்பு எடுத்துக்கிட்டு அடிக்கப்படுவேன் சொல்லு உங்க பாத்ஷாட்டை நான் சொன்னதா சொல்லுப்போம் அப்படின்னு சொல்லி விட்டோம் உடனே இங்க இருக்கிற அமைச்சர்கள் மகாராஜா வந்து சக்திக்கு மிஞ்சி நான் எதிர்கிட்ட இப்படி எல்லாம் பேசி விட்டீங்க இந்த நியூஸ் அவர் காது கேட்டுனா அடுத்த மூணு மாசத்துல அவர் இங்க இருப்பாரு அவ்வளவுதான் இந்த தமிழ்நாடே துவம்சமாக போதும் அப்படின்னா அப்ப அவர் என்ன சொன்னார் நான் வந்து பெருமாளுடைய பாதுகையை தான் நான் நமஸ்கார மாட்டேன் இல்ல தாயுதவனுடைய பாதுகைக்கு நான் சேவை செய்வேன் இவன் யாரு இவனுடைய செருப்பு ஆயுத தொட்டு கும்பிடணும் அதனால நான் செத்தா பரவாயில்ல என் நாடை அழிஞ்சாலும் பரவாயில்லை சொன்னா அதுக்கப்புறம் தீவிரமாக மதுரை கள்ளழகர் திருமலை பெருமாளை உக்ரமாக சேமித்து தனக்கு இடைஞ்சல் வரக்கூடாது என்று பிரார்த்தித்துக் கொண்டான் அப்போ என்னாச்சு அந்த யானை மேற்கொண்டு தெக்க வராமல் வடக்கே திரும்பி போய் பாதிசாட்ட போய் இந்த விஷயத்தை சொன்னான் அந்த விஷயத்தை அவர்கள் சொல்லுகிற போது அவரவங்க செய்வனும் குரான் படிச்சுட்டு இருந்தன இதை சொன்ன உடனே எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க இந்த பாத்ஷா வெகுண்டு உடனடியாக யானை படை குதிரைப்படையெல்லாம் புறப்படுத்தும்னு சொல்ல போறாருன்னு நினைச்சாங்க ஆனா பாத்ஷா செய்தியை கேட்டுட்டு அந்த குரான மூடி யா அல்லா யா அல்லா யா அல்லா மூணு தடவை சொல்லிட்டு இந்த விஷயத்தை தோட விட்டுருங்க இது யாரும் எதிர்பாராத ஒரு முடிவு இவனுடைய தெய்வ பக்தியானது அந்த பாத்ஷா தலையில அப்படி உக்காந்தது அப்போ மற்ற ராஜாக்கள் தான் நினைச்சாங்க நாம ஆரம்பத்திலேயே சொல்லிருக்கலாமே இப்போ அதெல்லாம் வந்து முதல்ல அலகாபாடை தாண்டி நாக்பூரை தாண்டி ஹைதராபாடை தாண்டி தானே விருது நாமே சுதாரிச்சு அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம் போல் இருக்கு நாமெல்லாம் ஏன் அனாவசியமான செருப்பு தொட்டு கும்பிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஏன் அப்படின்னு சொன்னா செருப்புங்கிறது மனிதனுடைய பாதத்தின் அணிகலன் அதை கொண்டு போய் தலையில வைக்கக்கூடாது நம்ம செருப்பையே நாம வச்சுக்க கூடாது அது வந்து தப்பு ஏன் காரணம் என்னன்னா இந்த சிரசிலே உருவ மத்தியிலே எம்பெருமான் குடியிருக்கிறான் பிரம்மரந்திரம் என்றால் பகவானோடு தொடர்பு கொள்ளக்கூடிய செருப்பு அமங்கலமான பொருள் வைக்க கூடாது அதனால என்ன சொல்றாரு சிரசி இது வந்து இந்த சொல் ரெண்டுக்கும் பொருந்தும் ஒன்னு இந்த தலை மீது வணங்குபவர்கள் என்ற பொருளிலும் அது ஏற்கும் இன்னொன்னு இந்த தலைவழிய உள்ளே நுழைந்து இதய தாமரையை அவன் மலர்விப்பான் என்ற பொருளுக்கும் அதை எடம் கொடுக்க சிரசி என்றால் தலையிலே நதிரசா பத்த சந்தியா சந்தியாஞ்சலி நாம் அப்படி வணங்குபவர்களுடைய லோகா நாம் உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய பக்தர்களுடைய ஏ பிரபோதம் விததி பிரபோதம் அப்படின்னு சொன்ன இங்கே ஞானத்தை குறைக்கும் போதம் என்றால் ஞானம் பிரபோதம் என்பது இங்கே தூய்மையான ஞானத்தை குறிக்கிறது அதாவது தூய்மையான ஞானம் வருகிறவன் தான் கொண்ட இறை நம்பிக்கையை விட்டு அவன் மாறமாட்டான் கொள்கை பிடிவாதம் உள்ளவனாய் இருப்பான் எப்போவுமே ஆன்மீகத்தில் கொள்கை பிடிவாதம் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஓய்வில்லை நாம் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துட்டு போனால் அதில் ஸ்டடியாக இருக்கணும் ஒரு நாள் சந்தியா மந்திரம் பண்ணுறது ஒரு நாள் பண்ணாமல் விடுறது ஒரு நாள் மந்திரம் சொல்கிறது ஒரு நாள் வழிபாடு பண்ணாமல் இருக்கிறதுனா உங்களுக்கு கிரிமிலேட்டிவ் எஃபெக்ட் கிடைக்காது அயன்ஸினை பற்றி உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு யூதர் யூதருடைய வழிபாடு முறைகளை கடைபிடிக்கிறவர் அவர் வந்து அமெரிக்காவிலே குடியேறினார் அகதியாக குடியேறினார் இந்த அமெரிக்கர்கள் அவரை கிறிஸ்துவரா மாத்திரணும்னு சொல்லி பணத்தை ஆசை காட்டி பயம் காட்டி நயங்காட்டி பயம் காட்டி எவ்வளவோ இடிஞ்சல் பண்ணாங்க ஆனால் அவர் என்ன சொன்னார் ஐ வாஸ் பார்ன் அ ஜல் டை அூதனாய் பிறந்தேன் யூதனாகவே சாவேன் மதம் மாற்றம்ங்கிறது எனக்கு கிடையாது நான் செய்ய மாட்டேன் அதனால நான் உயிரையே விடுவதானாலும் பரவாயில்லை அப்படின்னு சொன்னார் என்ன கோட்பாடா இருந்தாலும் சரி அதுல நாம வந்து ஒரே ஸ்டடியா இருக்கணும் அப்பதான் பகவான் நமக்கு அருள் செய்வாங்க ஒரு ஞானத்துறையில கால் வச்சு அல்லது ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தினுடைய வழிபாட்டிலே கால் வச்சா அதுலேயே கடைசி வரைக்கும் இருக்கணும் அந்த ஞானம் இறை அருளாலே நமக்கு கிடைக்கிறது பிரபோதம் விதத தீ விததீ அப்படின்னு சொன்ன கொடுக்கிறது இந்த சூரியன் என்ன பண்ணுகிறான் சூரிய நாராயணன் தன் கதிர்களாலே இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறான் எப்பவுமே பக்தியும் ஞானமும் அவன் கொடுத்து நமக்கு வருகிறது நம்முடைய நம்பிக்கையினாலே நாம் அடைகிறோம் அது வெறும் கோலம் அது வெறும் கிரகம் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு அந்த சக்தி வருது இருக்கு அந்த சிவலிங்கம் தோற்றத்துக்கு தான் லிங்கம் இருக்கு ஆக்சுவலா வந்து அது வெறும் கவர் தான் உள்ளுக்குள்ள வெறும் ஹாலோ காற்று மற்ற கோவில் சிவலிங்கம் மாதிரி அது இல்லை ஏன்னா அங்கே வந்து அவர் வாயுபூதராக இருக்கிறார் சிவபெருமான் அங்கு காற்று வடிவாக இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக உள்ளே ஹாலோவா வெளியில வந்து வெறும் கவசமாக சிவலிங்கம் அங்கே இருக்கிறது அதை வந்து நம்பணும் நம்புகிற போதுதான் நமக்கு அந்த கருணை கிடப்ப சிதம்பர ரகசியம்னு சொல்றாங்க அந்த சிதம்பர ரகசியம்னா என்ன அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேத்திரத்திலையும் இருக்கிற புராணத்தை நமக்கு நம்பிக்கை ஏற்பட்டு வழிபடும் அந்த அருள் சுரக்கிறது அதுதான் சொல்ற பிரபோதம் விதத்தி அந்த ஞானம் அவனுக்கு வருகிறது அவனால் கொடுக்கப்படுகிறது விபுல அம்போஜ அம்போஜன தாமரை விபுலன நிறையாசையவ சில புத்தகங்கள்ல கண்டாசையவன்னு இருக்கு நீங்க வச்சிருக்கிற புத்தகத்துல கண்டாசையவன்னு இருக்கும் நான் வச்சிருக்கிற புத்தகத்துல ஷண்டாசையேவன் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் ஷண்டனாலும் கண்டனாலும் திரள் கூட்டம் அர்த்தம் தாமரை பூக்களின் கூட்டம் விபுல அம்போஜ ஷண்டாசையே அல்லது கண்டாசை ஏவ அதிகமான தாமரைகளை மலர்விக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது போல ஆசைனா ஆசைப்படுவது போல அம்போஜம் என்றால் தண்ணீரிலே அது சதா விதப்பதனாலே அதுக்கு இங்கே அம்போஜம் என்று பெயர் உண்டாகிறது இந்த தாமரை சாதாரணமா கமலம் அப்படின்னு சொன்னா இதய கமலத்தை தான் குறைக்கும் ஞான புஸ்தகங்கள்ல இது கமலத்துக்கு நல்லது இல்லை உந்திக் கமலம் என்று சொல்லுவார்கள் உந்தி கமலம்னு எதை சொல்றது சில பேர் நாவிக்கி சொல்லுவார்கள் சில பேர் வந்து கடைசியில் ஆசனம் ஆகிருக்குல்ல அதுவும் சொல்லுவார்கள் நீங்க வந்து டாக்டர்ஸை கேட்டீங்கன்னா அந்த ஆனல் ஓப்பனிங் வந்து ஒரு தாமரை போல் அமைந்திருக்கிறது அது சும்மா தற்செயலா ஏற்பட்ட ஒரு துவாரம் இல்லை ஆங்காங்கே வந்து பல இதழ்கள் கொண்ட தாமரை வடிவிலே நம்முடைய உடலின் துவாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதுல எல்லாத்துக்கும் மிஞ்சின பிரதான தாமரை தாமரை கமலம் எதுனா இதய கமலம் இப்ப மண்புழுவுக்கு பத்து இதயங்கள் இருக்கான் மண்புழுவுக்கு பத்து இதயம் இருந்து என்ன பிரயோஜனம் அந்த ஒரு இதயம் கூட மலரப் போறது இல்லை ஏன்னா அதுக்கு ஞானம் இல்லை அது சும்மா ஒரு பயோலாஜிக்கல் ஃபேக்டர் அவ்வளவுதான் நமக்கு பகவான் ஒரு இதயம் தான் கொடுத்திருக்கிறான் ஆனா அந்த இதயமானது உணர்ச்சிகளின் இருப்பிடமாக பரமாத்மாவின் வசிப்பிடமாக ஜீவாத்மா பரமாத்மாவை சந்திக்கக்கூடிய ஒரு மீட்டிங் ஸ்பாட்டாக அதை வச்சிருக்கிறேன் அதனால் நிறைய தாமரைகளை என்பது இங்கே உள்ள தாமரைகளை உள்ள தாமரை ஒருவங்களுக்கு மலருதுன்னு சொன்னால் அவனுக்கு ஆத்ம விஷயங்கள்ல நாட்டம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கெல்லாம் வந்து உள்ள தாமரை கொஞ்சம் கொஞ்சம் லேசாக மலர தொடங்கிருக்கு அதில் தான் வந்து கொஞ்சம் இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அது முழுக்க எப்ப மலரும் அப்படின்னா இந்த ஞான விஷயத்திலே தீவிரமான ஈடுபாடு ஏற்பட்டு எனக்கு மோட்சமே வேண்டும் என்று நினைக்கிற போது அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணும் அந்த தாமரை மலரும் பிரார்த்தனா கல்ப கச்சாஹா யுஷ்ம சப்தம் வந்து உங்களுக்கு உங்கள் யு யுவர் உங்களுடைய என்றால் என்றால் மிகர்ந்த புதியிகமான ஆசைகள் பரந்த அளவு ஆசைகள் பிரார்த்தனைகள் நமக்கு தோணுது அதெல்லாம் வந்து அனுகிரகிக்கக்கூடிய கல்ப விரக்ஷமாக கல்பவட்சங்களாக சூரியனுடைய ஒலிக்கதிர்கள் இருக்கின்றன நம்ம மனசுல வளர்கின்ற ஆசைக்கு அளவேதுன்னு பாடுபாடினான் ஆசை மட்டும் எப்பவுமே வளர்ந்துகிட்டே போகும் அந்த ஆசையை வந்து நிறைவேற்ற முடியாது ஒரு பற்றி எரியும் விறகையை அணைக்க எண்ணி நீங்க பஞ்சு பஞ்சா பிச்சு பிச்சு போட்டீங்கன்னா அல்லது நெய்யா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அது மேலும் தான் வளருமே தவிர அந்த நெருப்பு அடையாது அது மாதிரி உங்கள் உள்ளத்தில் இருக்கும் ஆசைகளை நீங்கள் அடைவத பூர்த்தி செய்வதற்கு மேலும் அந்த ஆசைகளை நிறைவேற்றி வைத்துக் இன்னும் அதிகமான ஆசைகள் வளருமே தவிர இந்த ஆசைகள் அனுபவிப்பதனால் தீர்வதில்லைகள் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கிற கல்ப விரக்ஷாக அதாவது ஒவ்வொரு சூரியனுடைய கதிரும் கல்ப விரக்ஷம் ஒவ்வொரு சிறு ஒளி ரேகையும் கல்பவிருக்ஷம் அப்படின்னு சொல்றார் காரணம் என்ன அப்படின்னா அவர் அவருடைய நம்பிக்கையினாலே அதை அடைகிறார்கள் பரத்வாஜர் பரதனுக்கு விருந்து செய்கிற போது ஹயத்தை தொட்டு அப்படின்னு ஒரு வாசகம் வருது பரதனுக்கு பின்னால அயோத்தியா ஜனங்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறாங்க அவ்வளவு பேருக்கும் சாப்பாடு போடணும் இவர்கிட்ட ஒன்றும் கிடையாது அப்ப அவர் வச்சிருக்கிற அந்த கார்கபத்திய அக்னி அந்த அக்னிக்கிட்ட போய் அந்த ஆசிரமத்தை அக்னிக்கிட்ட போய் தன் ஹிருதயத்தை தொட்டு பிரார்த்தனை செய்தார் அவருடைய யோக சக்தி எல்லாம் அங்க ஹிருதத்திலே மண்டி இருக்கிறது அந்த அவர் சேஃப் டெபாசிட் மாதிரி வச்சிருக்கிறார் அப்ப அவர் என்ன சொன்னாரா இங்கு வந்திருக்கிற லட்சோப லட்சம் பெயருக்கும் நான் உணவு கொடுத்து உபசரிக்க விரும்புகிறேன் எனவே சகல தேவர்களும் வந்து அதை நடத்தி வைக்க வேண்டியது அப்படின்னு கேட்டார் சொன்ன உடனே முப்பத்தி முக்கோடி தேவர்களும் தத்தம் பங்கை செய்தார்கள் விஸ்வகர்மா உடனடியாக மேடும் பள்ளமாய் இருந்த அந்த நிலத்தை பசும் புல்வெளியாக மாற்றினார் அங்கே குதிரைகளுக்கு தண்ணீர் தொட்டிகள் தோன்றின மக்களுக்கு உணவு மடுக்கள் தோன்றின அழகழகான பெண்கள் வந்தார்கள் குபேரலோகத்திலிருந்து அங்கு நடந்து கலைத்த மக்களுக்கு ஸ்நானம் செய்வித்து சகலவித உபச்சாரங்கள் பண்ணினார்கள் சில பேருக்கு ஆயில் பாத் பண்ணி வச்சாங்களாம் அவங்க வந்த மக்களுக்கு தலை செய்ட்டாங்களாம் என்ன செய்ய என்ன வச்சு தலை செய்ட்டாங்களாம் சாப்பாடு எப்படின்னா தயிர் மட்டுமே பெரிய பாதாள நெய் மட்டுமே பாதாள கிணறு சாம்பார் ரசம் அப்படி இருக்கு எல்லாருக்கும் என்னென்ன ஆசை அவ்வளவும் வந்தது அப்படிங்கிற ஏன் அப்படின்னு சொன்ன இந்த ஹயத்திலிருந்து ஒரு சூரியனுடைய ஒளி ரேகை அந்த சூரியன்ல போய் முடியுது இந்த ஆத்மாவானது மனிதனுடைய உடம்பை விட்டு பிரிஞ்சு போற போது அந்த ஒரு ரேகையை பிடிச்சுக்கிட்டு தான் போகுதுன்னு சொல்லி யோக மார்க்கத்தில் சொல்லியிருக்கு பதஞ்சொல்லி சொல்றாரு வேதத்திலேயே சொல்லியிருக்கேன் நம்ம எல்லாருடைய இதயத்திலிருந்தும் ஒரு ஒளி ரேகை சூரியனோடு தொடர்புள்ளதான் இருக்கிறது இரவிலும் இருக்கிறது பகலிலும் இருக்கிறது அந்த சூரியனுடைய ரேகையானது முழு முதல் இறைவன் போய் முடியுதுங்கிற நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு அந்த ஒரு ரேகை போதும் இருக்கு அதை நம்பினா போதும் அதுலயே எல்லாம் கிடைக்குமா அடை ஒளிரேகையிலும் இருக்கிறது அதை புரிஞ்சுக்காக உங்களுக்கு வேண்டியவற்றை தரக்கூடிய கல்பபிருஷமானது உங்கள் உள்ளத்துக்குள்ளேயே இருக்கிறது என்று அவர் சொல்றார் கல்பந்தாம் நெர்விகல்பம் தினகர கிரணாகா கேத்தவக கல்ம சசிய கல்பந்தாம் தான் முடித்துவை கேட்டம் நெர்விகல்பம் சந்தேகமின்றி தினகர என்றால் சூரியனுக்கு பேரு அவனுடைய கிரணங்கள் அவனுடைய ஒளி ரேகைகள் இந்த சூரியனுடைய ஒளியானது என்ன பண்ணுது சதா இந்த வாதாவரணத்திலே சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கி கொண்டு ஒரு தூய்மையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு நாம் அந்த சூரியனை மதித்தாலும் மதிக்காட்டியும் அந்த சூரியனுடைய கிரணங்கள் இந்த அட்மாஸ்பியரை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா நாம சுவாசிக்கிற ஆக்சிஜன் இருக்கு அதை அழுக்கு போட்டு நம்மளாம் செத்து போவோம் இப்போ இத்தனை பேர் உட்காந்துருக்குறீங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு வேண்டிய ஆக்சிஜனை மட்டும் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுறீங்களே அப்போது ஒருத்தருடைய கார்பன் டை ஆக்சைடு இன்னொரு சுவாசிக்க மாட்டானா அது எப்படி நியூட்ரலைஸ் ஆகுதுன்னா சூரியனுடைய வெப்பமானது மறைமுகமாக அந்த சர்வீஸ் பண்ணது இப்போ இன்றைக்கு மெட்ராஸ்லலாம் வந்து ஆக்சிஜன் பார்லருன்னு கொண்டு பண்ணிவிட்டாங்க பியூட்டி பார்லர் மாதிரி இப்போ ஆக்சிஜன் பார்லர் வந்துருக்கு ஏன்னா நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு செட்டிங்க்கு ஆஃப் அன் ஹவர் இருக்குது நூற்றி ஐம்பது ரூபாயாம் நூற்றி கொடுத்தீங்கன்னா பியூர் ஆக்ஸிஜன் சிலிண்டரை உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்துட்றான் அந்த ஆக்ஸிஜன் அரை மணி நேரம் சுவாசிச்சிங்கன்னா உங்கள் உடல் கழப்பெல்லாம் போயிடுது ஏன்னா மனிதன் என்ன பண்றான் ஒவ்வொரு மூச்சு எடுக்கிற போதும் அந்த காத்துல பதினஞ்சு பெர்சன்ட் தான் ஆக்சிஜனை சுவாசிக்கிறான் ஒவ்வொரு பிரீதிங்லேயும் அங்கே சென் பெர்சன்ட் ஆக்சிஜன் பண்றதுக்கு அவங்க ஏற்பாடு பண்றாங்க இப்போ திமிங்கிளம் இருக்கு திமிங்கிலம் வந்து ஒவ்வொரு மூச்சு இழுப்பிலும் நூறு சதவிகிதம் பிராணனை உட்கொள்ளுகிறது ஆக்சிஜன் அதனால ஒரு தடவை மூச்சு இழுத்துச்சுன்னா கடலுக்கடியில் போய் நாலு மணி நேரம் கிடக்கும் இப்போ திமிங்கிலம் மற்ற மீன்கள் மாதிரி ஆம்பிபயஸ் இல்லை தண்ணீருக்கடியிலே வாழக்கூடிய சக்தி அதுக்கு இல்லை இப்போ மீன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜில்ஸ் வழியா விட்டுட்டு முட்ட முட்டையா அந்த மாதிரி ஒரு அமைப்பு பகவான் அதுக்கு கொடுக்கல அது வந்து மேமல் நம்ம போல வந்து குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய ஒரு இனம் அந்த திமிகள் என்ன பண்ணுனா ஒரு தடவை கடல் மேல வந்துச்சுன்னா ஒரு இழுப்பு மூச்சு இழுத்துச்சுன்னா அந்த ஆக்சிஜன் ஆனது நாலு மணி நேரம் தாக்குப்பிடிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய லங்ஸாக பகவான் அதுக்கு கொண்டுருக்கோம் இந்த வாயு நமக்கு பிராணனை தருவதனாலே அதுக்கு பிராணவாயுன்னு வச்சாங்க தமிழில் கரெக்டாக மொழி பெயர்த்தாங்க உயிர் வழி அது இல்லைன்னா நமக்கு உயிர் இல்லை இந்த உயிர்வழியானது சூரியனுடைய கதிர்களாலே சதா தூய்மைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த சூரிய ஒளி படுறதுனாலே நமக்கு ஆயுள் ஆரோக்கியம் பிரத்தி ஆகிறது தினகர தினகரன் என்றால் ஒரு நாளை உற்பத்தி செய்கிறவன் The Maker of a Day. அவன் நாளுக்கு அதிபதி அதனால அவனுக்கு தினபதி தினமணி தினகரன் இது அவனுக்கு ஏற்பட்ட பேர் தான் ஒரு பத்திரிகை இருக்கு தினகரன் ஒரு பத்திரிகை இருக்கு ரெண்டுமே சூரியனை தான் குறைக்கும் இப்ப சன் டிவின்னு சொல்றாங்களே அதுக்கு ஆதவன் டிவின்னு பேர் வச்சிருக்கலாமே ஆதவன் தொலைக்காட்சின்னு இங்கிருக்கிற உள்ளூர் தனித்தமிழ் ஆர்வலர்கள் குறைபட்டுக் கொண்டார்கள் அதை நடத்துகிறவர் வந்து தனித்தமிழ் ஆர்வலர் என்று தன்னை சொல்லி அவர் வந்து ஏன் சன் டிவின்னு வச்சுக்கிட்ட அதை வந்து ஆதவன் தொலைக்காட்சின்னு வைக்கக்கூடாதா அப்படின்னு அந்த விசாரிச்சு அதில் என்னமோ ஜோசியம் விளையாடுது நியூமராலஜி விளையாடுதுன்னு சொன்னாங்க அது நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்போ அவங்க கூட அந்த கட்சிக்கு சிம்பிளா எதை வச்சாங்கன்னா சூரியனை தான் வச்சாங்க அது ஒதுக்கீட்டும் நமக்கு வந்து கதிரிகள் பரவிட்டு நம்ம மேன்மைக்கு வருவோம் அப்படி இந்த சூரியனானவன் நாளை உற்பத்தி செய்து இருளோடு சேர்த்து நம் பாவங்களையும் போக்குதான் கல்மஷ சீங்கிறார் கல்மஷம் என்றால் பாவம் அழுக்கு அஜானம்னு அர்த்தம் கல்மஷங்கிறதுக்கு சாதாரணமா பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க என் மனசுல எந்த விதமான கல்மஷமும் நான் சுத்தமா சொல்றேன் சுத்தமான உள்ளத்துல சொல்றேன் கல்மஷம்னா அழுக்குன்னு புரிஞ்சிருக்கும் ஆனா பொதுவாக அஜானம் பாவம் அப்படிங்கிறதுக்கு கல்மஷம் என்ற வார்த்தையை சொல்லுவார்கள் கல்மஷசிய கேத்தவகா கேத்தவகா அப்படின்னு சொன்ன கதிர்கள் கிரணாகானா என்ன அர்த்தமோ அதே அர்த்தம் தான் கேத்தவகாங்க கேது என்றால் கொடியின்னு அர்த்தம் சூரியனுடைய கதிரொலின்னு ஒரு அர்த்தம் கேதுங்கிறதுக்கு ஞான காரகன் யாருன்னா கேதுதான் ராகு கேதுன்னு சொல்றமே அந்த கேது பன்னெண்டாம் இடத்துல ஒருத்தனக்கு யாருக்காவது ஜாதகத்தில் உக்காந்துட்டா அவனுக்கு அநேகமா அந்த ஜென்மம் கடைசி ஜென்மமாக இருக்கும் அவன் வாழ்க்கையெல்லாம் ஒரு முனிவன போல வாழ்வான் சித்திரை போல வாழ்வான்னு சொல்லுவான் குறிப்பா கேது திசையில் அவனுக்கு ரொம்பவே ஞானம் வந்துடும் அவன் ஞான கேதுன்னு சொல்லுக்கு ஞானம் என்ற அர்த்தம் இந்த இந்த இடத்துல கேது என்ற சொல் கதிர்கள் சூரியனுடைய ஒளி கதிர்கள் என்ற ஒரு அர்த்தண்டது ஏன் அப்படின் சொன்ன முதல்ல தினகர கிரணாகனு சொல்லும்போது உதிக்கும் கதிர்கள்ல்லாச்சு இப்போ அந்த கதிர்கள் மறுபடி இவங்களுக்கு அருள் செய்யும் கதிர்களாக மாறணுங்கிற போது அதுக்கு தனியாக ஒரு வார்த்தை போடணும்ன்ட்டு கிரணாகாங்கிற வார்த்தை போட்டதுக்கு அப்புறம் கூறியது குரல் போல இன்னொரு முறை கேத்தவகாங்கிறார் அது நல்லதுக்காக சொல்லப்பட்டது அந்த கதிர்கள் உங்கள் பாவங்களையெல்லாம் போக்குவதாக உங்களுடைய பூர்வ ஜென்ம அஜானத்தை எல்லாம் போக்குவதாக ஏன்ன உலகத்தில் இருக்கிற சகல வண்ணங்களுக்கும் உற்பத்தி கருத்தா வெண்மை எல்லா கலரும் அடங்கியிருக்கு சாதாரணமாக சன்னியாசிகள்லாம் இப்போ இதர முதத்தை சேர்ந்த சன்னியாசிகள்லாம் வெள்ளையாக போட்டுக்குவாங்க இந்த நாட்டில் கூட பெரிய மனுஷங்களாக இருக்கிறவங்க வெள்ளையாக ட்ரெஸ் போட்டுக்குவாங்க ஏன்னா நாங்கள் வந்து மற்ற ஸ்டேஜெல்லாம் தாண்டி இப்போ தூய்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஆனால் உண்மையில் என்னன்னா அந்த வெண்மையில்தான் எல்லா வண்ணங்களும் அடங்கி இருக்கிறது எல்லா வண்ணங்களும் வெண்மையிலிருந்து தான் புறப்படுகின்றன அப்படின்னு சால கிராமக்கல் எடுக்கிற போது சால கிராமக்களுடைய நிறத்தை பொறுத்து இன்னென்ன பெருமாள் சொல்லுவாங்க அது வந்து பழுப்பு மஞ்சளாக கபிலமூர்த்தி கருப்பாக இருந்தால் வாமன பெருமாள் கருப்பாக இருந்தால் நரசிங்க பெருமாளாக இருக்கும் உள்ள துவாரத்தை பார்க்கணும் வெண்மையாக இருந்தால் அது வாசுதேவனை குறிக்குமா கருநீளமாக இருந்தால் அது நாராயணனை குறிக்கும் நிறத்தை பொறுத்து பெருமாளுடைய வியூகம் சால கிராமத்திலே மாறுபடுகிறது யுகத்துக்கு யுகம் பெருமாள் வந்து நிறத்தை மாத்துறார் கிருதயுகத்தில் பெருமாள் வந்து பால் வெள்ளையாக இருக்கிறார் அதுக்கப்புறம் திரேதா யுகத்தில் பொன் மஞ்சனாக இருக்கிறார் அப்புறம் துவாபர யுகத்திலே நீளமாக மாறுகிறார் கலியுகத்திலே கருப்பாகவே மாறுகிறார் அப்படின்னு பார்க்கலாம் எங்க பரவ காரணம் என்ன அப்படின்னா வெண்மையானது தூய்மை ஞானம் வெளிச்சம் அறிவு முன்னேற்றம் அனைத்தையும் உடைத்தாக இருக்கிறது அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாருமே அரண்மனையை வெண்மையாகத்தான் வைத்திருந்தார்கள் வெள்ளையை தவிர வேற எந்த காலத்தையும் அரண்மனையில் அடிக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா வெண்மைதான் மங்கள விருத்தி உங்களுக்கு அதிகமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மற்ற நிறங்கள் மட்டுப்படுத்தும் என்று அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது வாஸ்து சாஸ்திரத்துலேயும் அப்படி சொல்லப்பட்டுருக்கு ஆனால் இந்த காலத்தில் முகலாயருடைய ஆதிக்கத்துக்கு பிறகு நம்ம நாட்டில் வீட்டுக்குள்ளே டிஸ்டம்பர் அடிக்கிறதுன்னு ஒரு கலாச்சாரம் ஒன்றும் அந்த டிஸ்டம்பர்லேயும் லைட் கலர்ஸ் அடித்தா பரவாயில்ல பயங்கரமாக சில பேர் கருப்பு அல்லது ப்ரவுனு டார்க் ப்ரௌனு டார்க் ப்ளூ இந்த மாதிரி அடித்து டியூப்லைட்டு வெளிச்சத்தே இது மங்க வச்சிருது அந்த மாதிரி இருக்கக்கூடாது வெண்மை வீட்டில் அடித்தா ரொம்ப மங்களம் என்று சொல்வார் குறைஞ்சபட்சம் ஒரு லைட் கலர்ஸ் ஆபது அடிக்கலாம் இந்த சால கிராமத்தினுடைய வெளி அளவை ஒரு நூலால சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த சுத்தளவு எவ்வளவு வருதோ அதில் ஒன்று கிழி எட்டு பங்கு தான் அந்த துவாரம் இருக்கணுமா அப்போதான் அந்த சால கிராமம் நல்ல சால கிராமம் சால கிராமத்தை பத்தி சொல்றபோது உங்களுக்கு ஒரு உபக்குறிப்பு அடுத்து அந்த சால கிராமத்தை நீங்கள் வச்சிக்கங்க தரையில் வச்சா அதை ஆடக்கூடாது கிடுக்கிடு கிடுக்கிடுன்னு ஆடுது பார்த்தீங்களா அப்படி ஆடாமல் வச்ச உடனே கரெக்டாக ஒரு ஃபிளாட் டம்ளர் உட்கார்ந்த மாதிரி உட்காருன்னு வச்சுக்கோங்க அதுதான் மங்கலம் அதனால் சால கிராமத்தை பல பேர் வேலை கொடுத்து வாங்குறாங்க சில பேர் வடக்க போற பிரேணம் போகிறபோது நிறைய பணம் கொடுத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பணக்காரங்களாக இருந்தால் ஒரு லட்சம் ரூபாயெலாம் வாங்கி விட்டுறோம் ஏன்னால் கண்டக்கு நதியில் மூலிகிறவர்கள் சில அரிய சால கிராமங்கள் இது சாட்சாத்து நரசிம்மா இருங்க இது சக்கரை தாழ்வு பாருங்கன்னு சொல்லி வித்துடுறாங்க இங்கிருந்து தெக்கே இருந்து போகிறவங்க பல பேர் ஏமாந்துட்றாங்க அந்த நேரத்தில் ரொம்ப சுதாரிப்பாக இருக்கணும் இல்லை இன்னும் வெவரம் தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போக்குவதற்கான அறிவு வெளிச்சத்தையும் பெரியவங்க வந்து தைரியம் பிரகாசம் என்று இரண்டு சொல்லுவார்கள் பிரகாசம் அப்படிங்கிறது அறிவு வெளிச்சம் தைரியம் ஊக்கம் இது ரெண்டு இருக்கிறவன் தான் வாழ்க்கையில முன்னுக்கு வர்ற வாங்க பேரு வாழ்க்கை படிச்சுாடா ஸ் எல்லாருமே வாழ்க்கையில வறுமையிலிருந்து ஒரு செல்வீகமான நிலைமைக்கு வரும்போது எதிர்பாராத ஒரு ஊக்கத்தை அடைகிறார்கள் ஒரு அறிவை அடைகிறார்கள் இன்னும் ஆரம்பிக்கலாம் இன்னும் காரியம் நம்ம முன்னுக்கு வரலாம் அந்த ஊக்கம்தான் நம்ம முன்னுக்கு கொண்டு வருது அததான் இவரு கேத்த உங்களுக்கு அந்த சூரிய ஒளியானது ஊக்கத்தை கொடுக்கட்டும் கர்நாடகாவில் சித்திரதுர்கென்னா வீர சரித்திரா அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க சித்திரதுர்க ஒரு கோட்டை உண்டு அந்த சித்திரதுர்கோட்டைக்கு காவலாக ஒரு சேவகன் இருந்தான் அந்த சேவகனுக்கு முழுக்க டியூட்டி என்னான்னு அந்த ஒரு துவாரம் இருக்குது ஒரு ஆள் குறிஞ்சி உள்ள நுழையலாம் அது வழியா தான் எதிரிகள் வந்தா வரலாம் ஆனா அந்த துவாரம் இருந்தாகணும் எதுக்குன்னா நம்ம ஜனங்கள் வெளியே போறதுக்கு அதுக்கு ஒருத்தனை காவலா போட்டிருந்தார் ராஜா ரொம்ப நம்பகமான ஒரு சேவகன் ஒரு நாள் அவன் என்ன பண்ணினா மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டான் அந்த துவாரம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் அவனுக்கு வீடு அந்த வீடு மலையிலேயே அமைக்கப்பட்டது மனைவியானவள் அந்த வீட்டை பராமரித்து கொண்டு அவனுக்கு வேண்டிய சமையல் சுசூசை எல்லாம் பண்ணிட்டு இவன் சாப்பிட்டுட்டு இருக்கிற போது ஏதோ வெளியே அரவம் கேட்டது இவள் வெளிய வந்து எட்டி பார்த்தா அந்நிய நாட்டு வீரர்கள் படையெடுத்து வருகிறார்கள் படையெடுத்து வருகிறார்கள் அவங்களுக்கு யாரோ சொல்லிருக்காங்க சொன்ன திடீர்னு இந்த நாட்டை கைப்பற்றி விடலாம் மிஞ்சி ஒரு சேவகன் அங்க இருப்பான் அவனை கொண்டுட்டு உள்ள போயிடலாம்னு சொல்லி அந்த ஐடியால வந்திருக்கிறான் இதை பார்த்தா உடனே இப்போ இந்த காலத்துல நம்ம வீட்டு பொம்பளைல உடனே யோ சோத்தை விட்டு வாயா அங்கே வந்து பாரு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க இப்போ நம்ம தொலைஞ்சோம் அப்படின்னு கத்திருப்ப ஆனால் அவன் என்ன பண்ணினா கணவனுக்கு இந்த நேரத்தில் இதை போயிச்சோன்னா அவன் சாப்பிடறதை நிறுத்திடுவான் காலையிலேருந்து பாவம் வெயில் அப் அண்ட் டவுன் இந்த சோத்துக்காக தானே இந்த பாடுபடலான் சாப்பிடுட்டோம் அப்படின்னு சொல்லி அவனோட செய்தியே சொல்லாம அந்த வட்ட துவாரத்தினுடைய வழியிலே ஒரு மறைவில் போய் உலக்க உன்னை கையில் பிடிச்சிக்கி நினைட்டான் அந்த துவாரத்தின் வழியாக ஒரு நபர் தான் உள்ள நுடைய முடியும் நுழைகிற நபரும் குனிஞ்சு தான் நுழைய முடியும் அது இவளுக்கு ரொம்ப வசதியாக போச்சு ஒவ்வொருத்தன உள்ள வர வேண்டியது உலக்கையால் ஓங்கி படறையில் போட வேண்டியது போட்டால் உடனே செத்து விடுகிறான் ஏன்னா இது வந்து ரொம்ப வீக் ஸ்பாட் கராத்தையை படித்தவங்களை கேட்டா சொல்லுவோம் இந்த இடத்துல அடிச்சிங்கன்னா உடனே உயிர் போய்டு செத்த உடனே இழுத்து அந்த பக்கமாக போட்டுட்டு ஒவ்வொருத்தன உள்ள வர வர அடிச்சு போட்டு இருக்கிறேன் ஒரு கேப்பில் ஒரு பத்து பேர் கழிச்சுதான் ஆள் வருவாங்கங்கிற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிற போது வேகமா ஓடி வந்து என்ன சாம்பார் சாந்தம் ஆயிப்போச்சா ரசம் வேணுமா அப்படின்னு ரசம் ஊத்திட்டு காயெல்லாம் வச்சிட்டு நல்லா சாப்பிடுங்க அப்படின்ட்டு மறுபடி வேகமா வந்து அவன் கேட்கிறான் என்ன இப்படி வேகமா வெளியே போற உள்ள வரைய என்ன இல்ல வத்தலை காய போட்டுருக்கற காக்கா விரட்டிக்கிட்டு இருக்கிறான் அவ்வளவுதான் அப்படி அடிச்சு போட்டு அவன் எல்லா ரசம் சாம்பார் மோறு எல்லாம் சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு சாப்பிட்டு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் இப்ப பொத்து பொத்துன்னு ஏற குறைய ஒரு முந்நூறு நானூறு பேர் செத்த பிறகு இவனுக்கே சந்தேகம் வந்து ஏன்னா டமர் டமர்னு சத்தம் கேட்குது அவனு வந்து எட்டி பார்த்தா இங்கே இந்த காரியம் நடந்துகிட்டு அவனுக்கு அஞ்சு நிமிஷம் ஒண்ணுமே ஓடலை என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிற யாரை கொண்டுகிட்டு இருக்கிற அப்படின்னா எல்லாம் எதிரிகள் வந்துகிட்டு இருக்கிறாங்க நான் சமாளிச்சுக்கிறேன் நீங்க ஓடி போய் ராஜா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி நம்ம பட்டாளத்தை கூட்டிகிட்டு வாங்க அது வரைக்கும் இதே வைத்தியம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன் இவன் அப்புறம் நான் வந்து மறைமுகமா அப்படியே குறிஞ்சு குறிஞ்சி உள்ளே போய் ராஜா கிட்ட சொல்லி அவங்க சைனியத்தை கொண்டு வந்து அந்த கோட்டச்சுவூர் எல்லாரும் என்ற ஆயுதத்தினாலே அவர்களை கொல்ல தயாராகிற வரை இந்த ஒரு பெண் சமாளித்துக் கொண்டிருந்தார் அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அவளுக்கு உயிருக்கு ஒண்ணு ஆபத்து வரல அவங்க அங்கிருந்து அம்பு விட ஆரம்பிச்சோடனே இவருடைய கவனம் அந்த பக்கம் அப்புறம் பொறுத்து அந்த பொண்ணுக்கு நாட்டுல பாதி அந்த ராஜா கொடுத்ததாக ஒரு வரலாறு அதனால அந்த பெண்ணுடைய கதையை வீர வரலாறாக நம்ம தேசிங்கராஜன் கதை அந்த மாதிரி ஒரு வரலாறாக இன்னும் அவர்கள் சொல்லுவார்கள் சித்திர துர்கதா ஹெனினா வீர சரித்திரா அப்படின்னு ரொம்ப பிரபல இந்த தைரியம்ங்கிறது என்னன்னா தைரியமும் பிரகாசமும் ஆதவன் கொடுத்து வருவது சூரிய பெருமா நமக்கு ஊக்கத்தை கொடுக்க அதே மாதிரி வாழ்க்கையில ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் வரும்போது அதை சமாளிக்கிறதுக்குரிய தைரியம் பிரகாசம் நமக்கு அவன்ட்டு இருந்தா வருது நீங்க இப்பவும் பார்க்கலாம் அரசியலில் ரொம்ப டாப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சூரியன் ஜாதகத்தில் ரொம்ப வலுவாக இருக்கும் எக்ஸால்ட் பிளேஸ்ல இருக்கும் அவங்களுக்கு இந்த மோதலவர்கள் பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும் அவங்க வந்து சூரிய மேடும் வலுவா இருக்கும் எந்த சுச்சுவேஷன்லையும் தைரியமாக இருப்பார்கள் அதனால நமக்கு வந்து சூரிய வழிபாடானது சகல அஜானத்தையும் இருட்டையும் பாவங்களையும் போக்கி நலன்களையும் திரட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்றார் அடுத்து இதனுடைய ஆள் பொருளை பார்க்கலாம் பந்தம்சைக்கேத்தும் இங்கே இவர் என்ன சொல்றாருன்னா இந்தியாவில் தவிர வேற எந்த நாட்டில் பிறப்பவனும் வேறு லட்சியங்களோடு பிறந்திருக்கலாம் வாழலாம் ஆனா ஒரு ரெண்டு மூணு ஜென்மம் கழிச்சாவது மோட்சம் ஒரு ஆசை உள்ளவன் தான் பாரத தேசத்துல வந்து பிறக்கிறேன் இங்கே பிறந்து எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் இதெல்லாம் சாத்விக தெய்வங்கள் இன்னைக்கு இல்லாட்டி அடுத்த ஜென்மத்திலேயாவது அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துரும் அதனால அவனுக்கு முக்கியமாக வேண்டிய ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த பவசாகரத்தினுடைய பந்தம் நீங்க வேண்டும் அதனுடைய கொடுமையை அவன் புரிந்து அதை நீக்க வேண்டும் அதனால பந்த துவம்சைக்க ஹேத்தும் நீங்க விண்ணப்பிக்காமல் நீங்க கேட்காமல் அவன் கொடுக்கக்கூடிய ஒரு அருட்பிரசாதம் ஞானம் பந்த துவம்சைக்க ஹேத்தும் சிரசி அது எங்கடா இருக்குதுன்னா தலையில ஏற்பட்டு இருக்கிற அழுக்கு தலையில வந்து பெண்களுக்கு வேற சாஸ்திரம் ஆனா என்ன சொல்லிருக்குன்னா அன்றாடம் அவர்கள் தலையோட குளிக்கணும் பெண்கள் வந்து மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசமான ஆச்சாரங்கள் கடைபிடிக்கிறார்கள் சில இடங்கள்லாம் பெண்கள் வந்து ரெண்டு தடவைதான் தலையோட குளிப்பாங்களா அதுக்கு சில உடல் காரணங்கள் சொல்கிறார்கள் அதை விடுங்க ஆண்களை பொறுத்தவரை டெய்லி தலையோட குளிக்கிறது தலைநீக்கி தலை தலைநீக்கி குளிக்கிறது வந்து கண்டு காதலாம் அமைஞ்சு போகும் என்ன ஆகுதுன்னா நீங்க குளிக்க ஆரம்பிக்கிற போது இந்த உடம்புடைய உஷ்ணம் பூரா தலைக்கு போகுது அப்போ நீங்க தலையில தண்ணி ஊத்துனீங்கன்னா அந்த உஷ்ணம் சரியாயிடுது அப்படி இல்லாமல் தலையை மட்டும் விடும்போது இந்த உஷ்ணம் சிரேச போய் பாதிக்கிறப்போ மூளை கொதிப்பு அதிகமாகிறது கண்ணு பாதிக்குது காது பாதிக்குது மூக்கு பாதிக்குது இஎன்டிட்ரபுள்லாம் வந்துருது வெந்நீர் ஊத்துறதா இருந்தா பாதத்திலிருந்து ஆரம்பிச்சு ஊற்றணும் பாதத்தில் ஊற்றணும் அப்புறம் கண்காலில் ஊற்றணும் முழங்கால ஊற்றணும் தொடையில ஊற்றணும் நாபீரம் அப்படி மேலே கொண்டு போகணும் தண்ணீராக இருந்தால் முதல் எடுத்தோட உச்சந்தறையில ஊற்றி அப்படி இறக்கி கொண்டு வரும் ஏன்னா சூடு உஷ்ணத்தை இறக்குறதுக்கு அதான் வழி அப்போ சிரசு வந்து வைத்திய கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் முக்கியம் ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் முக்கியம் நீங்க உடம்பனுடைய எந்த உறுப்பை வெட்டி போட்டாலும் மனுஷன் ரெண்டு கையை ரெண்டு கால கூட பொழைச்சிக்கிறான் தலையை வெட்டி போட்டால் உடனே வந்து முக்கியமா எல்லாமே போயிடுது உயிர் போயிடுது இல்லையா காரணம் என்னன்னா அந்த தலைதான் வந்து கமாண்டிங் ரூம் கண்ட்ரோல் ரூம் அதுதான் இந்த சிரசை சூரியன் அவன் கவனிச்சுக்கிறான் இந்த சிகை வைக்கிறவங்க இந்த முன்பக்கத்தில் நாலு விரல்கடை எடுக்கணும்னு வெளி சொல்லிடுது இந்த பிரம்மரந்திரத்தில் மட்டும் வந்து கேச கவச்சம் பாதுகாக்கிறது அதை வந்து சும்மா விட்டால் அது வழியாக வந்து உடலுடைய சூடு அதிகமாக பாதிக்கும் தாக்கும் சூரியனுடைய கிரணங்களோடு கூட தாங்கிக்கிறதுக்கு மனுஷனுக்கு சக்தி இல்லை வீட்டை விட்டு வெளியே போகிற போது கொடை இல்லாமல் போகக்கூடாது சத்திரமும் பாதுகையும் இல்லாமல் மனிதன் வீட்டை வீட்டு வெளியே வரக்கூடாது என்று சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறார்கள் காரணம் என்னென்னா சூரியனுடைய கதிர்கள் வெறும் தலையில் படும்போது ஆரோக்கியத்தை பாதிக்கிறது அதனால திருப்பதியில் மொட்டை அடிச்சுட்டு இவங்க தொப்பி வைக்கிறது மொட்டைன்னு நாலு பேருக்கு தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக வைக்கிறாங்க ஆனால் பெரியவங்க எதுக்கு சொன்னாங்கன்னா ஒரு கவசமாக இருக்கணும்னு அந்த காலத்துலலாம் நாவிகர்கள் மொட்டை அடித்த உடனே ஞாபகமாக சந்தனை தப்பி இந்த இடத்துல ஏன்னா அந்த குளிர்ச்சி கொஞ்சம் பாதுகாக்கட்டும் வீட்டுக்கு போய் நீங்கள் தொப்பி வாங்கி வச்சுக்கங்கன்னு சொல்லி அதனால இந்த சிரசின் மூலமாக சூரியன் என்ன பண்றான்னா பந்தத்தை நீக்குகிறான் அஜானத்தை நீக்குகிறான் அடுத்து பத்த சந்தியாஞ்சலி நாம் பத்தி சந்தியாஞ்சலி என்றால் அஞ்சலி வணக்கம் செய்கிறவன் கைகளை சேர்த்து வணங்க வேண்டும் காரணம் என்னன்னா இந்த கையில நவகிரகஸ்தானங்கள் இருக்கின்றன கையில வந்து ஜோசியங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வியாழமேடு சனிமேடு சூரிய மேடு புதன்மேடு சுக்கரமேடு சந்திரமேடுன்னு ராகு கேதுகளுக்கும் ஸ்தானம் உண்டு இந்த நவகிரக ஸ்தானங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா இதுல பிப்டி இதுல பிப்டின்னு அமைச்சிருக்கு இந்த ரெண்டு கரங்களும் சேர்ந்து நீங்க வழிபடும் போதுதான் வழிபாட்டினுடைய பலனாகிய சார்ஜ் உங்களுக்கு முறைப்படியாக கிடைக்குது இந்த முதல் விரலின் மூலமாக தெய்வத்துடைய அருள் உடம்பு கொள்ள போகுது நீங்க சாமியை கும்பிடுறீங்க அப்ப இந்த வியாழ விரல் வழியா தான் தெய்வமானது தன்னுடைய அருட்கதிரை உள்ள நுழைக்கிறாங்க அப்ப ரெண்டு விரலும் சேர்ந்திருக்கு அது எதுக்காக சொல்றேன் சில பேர் கும்பிடுற போது இப்படி கும்பிடுறாங்க ரெண்டு கையும் சேராம இப்படி கும்பிடுறாங்க சில பேர் இதுவரைக்கும் கொண்டு போயிட்டு கான்டாக்ட் வேண்டாம் அப்படின்னு விட்டுறாங்க டக்குன்னு இப்படி கும்பிடுறதெல்லாம் வந்து ஒரு அபூர்த்தியான வழிபாடு அதனால என்ன சொன்னாங்க இரு கரங்களும் ஒன்று சேர்ந்த சொல்ற நத்திரசா பத்த சந்தியாங்க இரு கரங்களும் கட்டப்பட்ட அதே மாதிரி சக்கரத்தாழ்வார் சகசநாமத்தனுடைய முன்னுரையில் பார்வதி பரமசிவனிடம் வந்து எனக்கு சக்கரத்தாழ்வாருடைய ஒரு பிரார்த்தனையை சொல்லிக் கொடுங்கள்னு கேட்குற போது எப்படி கேட்குறான்னா பத்தாஞ்சலி புத்வா ரெண்டு கைகளையும் இப்படி இப்படி யாரு மனைவி கணவனிடம் இப்படி வணங்கி கேட்கிறாள் எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி நீங்க வளருடைய படத்தை பார்த்தீங்கன்னா அவர் எப்போவுமே இந்த ரெண்டு கையை இப்படி சேர்த்துதான் வச்சிருப்பார் ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் சேர்ந்தா தான் நம்ம அதில் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கரண்ட் ரன்னிங் இருக்கு ஒரு சர்க்கியூட் இருக்கு வழிபாடு நடத்துகிற போது கைகளை தொங்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது நீ ஆஞ்சநேயருடைய படத்தை பார்க்கலாம் ராம இருக்கும் முன்னால அவர் இப்படி வணங்கித்தான் இருப்பார் இதுக்கு மேலே மார்புக்கு நேராக வணங்குறது இருக்கு வாய்க்கு நேராக நெத்திக்கு நேராக வணங்குறது இருக்கு வயிற்றுக்கு நேராக வணங்குறது இருக்கு விட சிறந்ததாக தலைக்கு மேலே வணங்கணும் அது பரமாத்மாவுக்கு செலுத்தக்கூடிய சிரசி உங்கள் இரு கரங்களையும் சேர்த்து தலைக்கு மேலே வைத்து வணங்குங்க சூரியனை வழிபடுற போது அப்படித்தான் வழிபடுறோம் அது இங்க இருந்து வந்து ஹலோ குட் மார்னிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அவசாரம் அது வந்து மேல்நாட்டு முறை இங்கே வேதத்திலே சொல்லப்பட்ட முறை சிரசி நத்திரசா பத்த சந்தியாஞ்சலி அந்த சுலோகத்தில் அதை கணக்கா கூட ரெண்டு வார்த்தை போனா பரவாயில்ல என்று சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா யாரெல்லாம் தலைமீது இருகரங்களை கூப்பி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அவர் என்ன செய்கிறான் பந்த துவம்சேகேத்தும் அவர்களுடைய கட்டுக்களை நீக்குகிறான் அவர்களுடைய பந்தங்களை போக்குகிறான் அப்ப நீங்களுக்கு மந்திரமே தெரியாட்டி பரவாயில்ல ஆதித்யகிருதையமே உங்களுக்கு தெரியாட்டி பரவாயில்ல சூரிய சதகமும் தெரியாட்டி பரவாயில்ல வெறுமனே கரங்களை கூப்பி தலைமீது வைத்து சூரியனை வழிபடும் அந்த ஒரு அஞ்சலி அஞ்சலிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா குளிர்விப்பதுன்னு அர்த்தம் கொதிக்கிற உள்ளத்தை குளிர்விப்பதுன்னு அர்த்தம் அஞ்சலி என்றால் அதான் அர்த்தம் நம்முடைய பாவங்களாலே கொதித்து போயிருக்கிற பரமாத்மாவுனுடைய உள்ளத்தை குளிர்விக்கிறோம் இப்படி போயறதுனால அதான் வந்து சுக்ரீவன் கோபமாய் வந்த லக்ஷ்மணனிடம் வரும்போதே கும்பிட்டுக்கிட்டே வந்தான் ஏன்னா ராமருக்கு வாக்கு கொடுத்து இந்த மழை காலம் முடிஞ்சவுடனே என்னுடைய வானர சைனியத்தை சீதையை தேடுவதற்கு உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னவன் மூன்று மாதம் கழிந்த பிறகும் அவன் ஊகைக்குள்ளே கொட்டம் கொண்டிருக்கிறான் குடியும் குத்தியுமாக அதனால் கோபமடைந்த ராமன் லட்சுமணன் அனுப்புகிறான் லக்ஷ்மணன் டங்காநாத மணி நினைக்கிறான் கத்ரா என்ன சொல்றான் வாலியை அனுப்பிய ராமபாணம் இன்னும் எங்களிடம் இருக்கிறது அப்படின்ற அப்போ அவன் என்ன சொல்றான் சுக்ரீவன் தாரைக்கிட்ட நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இவங்க கிட்ட வந்து எதிர்த்து பிழைக்க முடியாதேன்னு அப்போ தாரை என்ன சொல்றா இந்த ரகுவம்சுத ராஜாக்களுக்குன்னு ஒரு வீக்னஸ் இருக்கு என்னான்னா கும்பிட்டு அவங்கள அவங்க அப்படின்னு ஒரு கும்புடுக்கு அவ்வளோ சக்தி இருக்குதா அவன் அங்கிருந்து வரும்போதே என்ன பண்றான் சுக்ரீவன் லட்சுமணனை பார்த்து சரணம் அபயம் சரணம் அபயம் சரணம் அபயம் அப்படி பண்ணான் இந்த லக்ஷ்மணன் எப்படிப்பட்டவனா இந்த கும்பிடு வந்து அவனுக்கு ஓவர் ஒர்க் பண்ணிருச்சு அவன் என்ன சொல்லிட்டான் சீச்சி கை கிளப்பை கிளம்பியா என்னமோ அன்னியை பார்த்து கும்பிடுற மாதிரி கும்பிடறேனே நமக்குள்ள என்னப்பா லேட் ஆயிடுச்சுல பரவாயில்ல கிளம்புவா அப்படின்ட்டான் இவன் என்னமோ வைய போறான் கத்த போறான்னு நினச்சிக்கிட்டு வந்தான் அந்த ஒரு அஞ்சலி ஆனது அவனை அவ்வளவு மகிழ்வித்து விட்டது அஞ்சலிங்கிற சொல்லுக்கு அதான் அர்த்தம் ஆனா இந்த தபால் நிலையத்துக்கு அஞ்சல் நிலையம்னு வச்சிருக்கிறாங்க அந்த அஞ்சல்கிற வார்த்தை பழைய இலக்கியத்திலையும் இல்லை புது தமிழ் இலக்கியத்திலையும் இல்லை சம்ஸ்கிருதத்திலயும் இல்லை இது யார் உருவாக்கின வார்த்தை ஏன் உருவாக்குனாங்கன்னு தெரியல அதே மாதிரி மன்னிக்கவும் ஒரு வார்த்தை இருக்கு தமிழில் இப்ப நாமெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வார்த்தை இலக்கியத்தில் கிடையாது இல்லை சங்கத்தமிழ்லையும் காமிக்க முடியாது பின்னால வந்த தமிழ்லையும் காமிக்க முடியாது வெள்ளக்காரங்காலத்துக்கு பிறகு எப்படியோ இந்த வார்த்தையை தமிழுக்குள்ள புகுந்துருச்சு இதுக்கான ஒரு சான்று எங்கேயுமே காட்ட முடியாது ஒரு சினிமாவில் தங்க வேலை ஜோக்கடிப்பாரு அது என்னங்க மன்னிக்கவும் சொல்றீங்க மண்ணு நிக்கணுமா மண் எப்படிங்க நிற்கும் அப்படின்னு கேட்குறேன் அது ரொம்ப நியாயமான பேச்சு மன்னித்தலுக்குற வார்த்தை தமிழ்ல இல்லை அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் கஷைன்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து பொறுத்து கொள்ளுங்கள் அருள் கூர்ந்து பொறுத்து அதை தாங்கிக் அப்படிதான் சொல்ல முடியாது நம்ம மன்னிக்குங்கிற வார்த்தை தமிழிலே கிடையாது அதை இருக்கிறதாக எந்த புலவராவது நிரூபிச்சிட்டாருன்னு சொன்னால் ஒரு பரிசு தொகை நான் தர தயாராக இருக்கிறேன் அது மாதிரி இங்கே அஞ்சல் என்பது அஞ்சலி என்றால் குளிர்விப்பது உள்ளத்தினுடைய தாவத்தை போக்குவது இங்கே வந்து நத்திரசா பத்த சந்தியா அஞ்சலினாம் அதனால என்ன பண்ணணும் இணைக்கப்பட்ட கரங்களாலே வணக்கம் தெரிவிக்கப்பட்டு தன் உள்ளம் குளிர்ந்த சூரியன் அவன் சூரிய ஒளிபாட்டுடைய முறையே சொல்கிறாங்க சூரிய நமஸ்காரம்னு சொல்லி சின்ன வயசில் பிராமண குடும்பங்களில் சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லி முதல்ல எழுந்து நிற்கணும் இன்னும் மந்திரம் சொல்லும் இப்படி நிற்கணும் அப்புறம் கீழ் நமஸ்காரம் அதான் சூரிய நமஸ்காரம் ஏறக்குறைய இப்போ தண்டால் போடுறாங்கல்ல அந்த தண்டால் போடுற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ அதை வந்து சொல்லிக் கொடுக்குறதும் காணாம் ஜனங்களுக்கு சூரிய நமஸ்காரம் தான் என்னன்னே போச்சு அதுக்கு மினிமம் என்ன செய்யலாம் குறைஞ்சி தலைக்கு மேலே இரண்டு கரங்களை வைத்து கூப்பி வணங்கி விடுங்கள் அதுவே போதுன்றான் அதுக்கே அவன் அருள் செய்கிறான நத்திரசான சந்தியாஞ்சலாம் லோகம் லோகான மக்களுக்கும் இப்ப சந்தியா வந்தன்கிற மந்திரம் ஜபிச்சு காயத்ரி மாதிரி ஜபிச்சு வணங்குகிறவர்களுக்கு தான் அவன் அருள் செய்வானா மந்திரம் இல்லாம சும்மா அருள் செய்ய மாட்டானா அப்படின்னா அப்படி இல்லை அதான் லோகானாம்னு போடுறது உலகத்திலே யார் என்னை வணங்கினாலும் கரங்களை கூப்பி யார் வணங்கினாலும் அவர்கள் அனைவருக்குமே நான் அருள் செய்கிறேன் அப்படின்னு சொல்றேன் லோகா நாம் ஏ பிரபோதம் விததி ஒரு சின்ன அறிவிப்புங்க வர திங்கட்கிழமை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு உபநியாசத்துக்கு போறேன் நானே ஆடி மாசம் ஆண்டாளுடைய உற்சவம் ஆடி பூரம் இல்லையா ஏழாம் நாள் பேசுறேன் அதனுக்கான அழைப்பை நான் தருகிறேன் நீங்க அங்கே உங்களுடைய உறவினர் இருந்தால் தெரிவிக்கலாம் முடிந்தால் வரலாம் சில பேர் என் கூட அங்கே வருவதாகவும் இருக்கிறார்கள் விதத தி விலாம் போஜ ஷண்டாசையே விபுலம் விபுலம் என்பது அபண்டன்ட் அர்த்தம் அளவில்லாத அர்த்தம் கணக்கில்லாத நர்த்தம் எந்த ஊரிலே தாமரை புஷ்பங்கள் அதிகமாய் மலர்ந்திருக்கின்றனவோ அந்த ஊரிலே செழிப்பு இருக்கும் திருமங்கையாழ்வாருடைய மனைவி பேர் என்ன தெரியுமா குமுதவலின் ஏன் குமுதவலின் ஆச்சியார்னு பேர் வந்தது அந்த அம்மா ஒரு தாமரையிலே கண்டெடுக்கப்பட்டது கொள்கை ஆழ்வார் இதுல பிறந்தார் பூதத்தாழ்வார் இதுல பிறந்தார் அயோனிஜர்களாக இவர்கள் தாமரை புஷ்பங்களிலே கண்டெடுக்கப்பட்டார்கள் முதல் ஆழ்வார்களுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை அது தாமரையில பிறந்த ஆண்டாலே வந்து புஷ்பங்களின் மத்தியில தான் பிறந்திருந்தால் தாமரை என்பது முழுக்க முழுக்க தெய்வம்சம் வைகுண்டத்தில் இருக்கிற பரமாத்மாவுடைய ஒரு சாயை ஒரு பிரதிபிம்பம் தான் தாமரைங்கிறது அதனால தாமரை காலில் போட்டு மிதிக்கிறது தாமரை கீழே போட்டு உக்காடுறது அதெல்லாம் செய்யாதீங்க ஏன்னா சில பணக்காரங்க என்ன பண்றாங்க காம்பருந்த மல்லிகைப்பூவை விரித்து படுக்கிறார்கள் ஹம்சதோலிகா மஞ்சம் சப்பரகுட மஞ்சம் அப்படி அப்படின்னு படுக்கிறாங்க அது மாதிரி தாமரை பூவை ஆசனத்துக்கு போட்டு உட்காராதீங்க அந்த தகுதி வந்து மான்களுக்கு தான் உண்டு சரஸ்வதிப்பா மகாலட்சுமி இருப்பா இவ வெள்ளத்தாமரை அவள் சிறுந்தாமரை என்று இருப்பாள் ஏனென்றால் நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா சக்கரங்களும் ஆறு சக்கரங்களும் தாமரை வடிவில் தான் இருக்கின்றன அதனால இங்கே உலகத்திலே தாமரை புஷ்பங்கள் அதிகமாக மலரட்டும் இந்த உலகத்திலே அதிகமாக மகாலட்சுமியினுடைய அருள் வரட்டும் இந்த குமுதவல்லியே முத முதன்னு திருமங்கையாழ்வார் பார்த்தார் அன்று வரை அவர் வந்து அழகான பெண்ணை யாருமே பார்க்காதவரா அவர் பார்க்காத பெண்ணா அவளை பார்த்தவுடனே அவருக்கு உள்ள தெரிய கவர்ச்சி நேர காரணம் என்னவென்றால் தாமரையில் இருக்கக்கூடிய தாமரை இங்கே தாமரை மலர் மீது வந்து தோன்றிவிட்டால் அவளுடைய அம்சம்தான் வந்தது இவரை திருத்த வேண்டும் இந்த திருமங்கையாழ்வாறை திருத்த வேண்டும் என்பதற்காக வந்தார் அந்த ஒரு அம்மாவுடைய ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஒரு நாளைக்கு ஆயிரம் வைஷ்ணவர்கள் வீதம் அவரு ததியாராதனம் பண்ணினார் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டார் சமாசரணம் பண்ணிட்டார் வைணவரா மாறினார் கொள்ளையடிச்ச தாமரைகள் மலரட்டும் அவன் கதிர்களை அனுப்புகிறான் அடுத்து என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய உதய இதய தாமரை விபுல அம்பு மிக அதிகமான தாமரை கூட்டங்களை மலர்விக்க சொல்றதுல என்ன தாத்பரியம்னா ஒரு சமயாச்சாரியார் செய்கிற வேலையை சூரியன் செய்கிறார் சமயாச்சாரியார்களுக்கு என்ன உருவமா இருக்கும்னா தான் ஸ்தாபிக்கிற ஒரு மதம் நிறைய பேர் வந்து சேரணும் அதில் காரணம் வேற ஒன்றும் இல்லை நிறைய பேர் நன்மை அடைய வேண்டும் திருக்கோஷ்டி ஊருக்கு பதினெட்டு விஷயம் நடந்தார் ராமானுஜர் அவர் வந்து சத்தியம் வாங்கிட்டு சொல்லக்கூடாதுன்னு ஒன்று இவர் கோபுரத்தில் ஏறி வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி அதுதான் வந்து ஒரு சமயாச்சாரியாருக்குரிய குணம் இப்ப நமக்கு யாராவது ஒரு ரகசியமா ஒன்று சொல்லி இதை ஆட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னா ரகசியமா இருந்துருவோம் ஏன்னா நன்மை தரக்கூடிய விஷயம் அப்படின்னு ஆனா ஒரு சமயாச்சாரியாருடைய குணம் எப்படி இருக்கும்னா யான் பெற்ற இன்பம் பெருகைகம் நினைப்பாங்க நம்மாழ்வார் பாடும்போது ஒரு பாசுரத்துல பலிக பொலிக என்ற பதிகத்துல கலியும் கெடும் கண்டு குண்மின் அப்படின்னு பாடு மதுரகவி ஆழ்வாருக்கு இவர் பாசுரங்களை சொல்லும் கலியுகமானது சாதாரணமாக வந்து துர்க்குணங்களை தான் உண்டு பண்ணும்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த கலியுகத்தையும் கெடுத்து ஞானம் எங்கும் பரவப்போகிறது அப்படின்னார் அது எப்படி அப்படின்னா உனக்கே சீக்கிரம் புரியமிட்டார் பிறகு நம்மாழ்வார் வந்து பிறகு நம்மாழ்வார் வந்து தான் ஸ்ரீவைகுண்டம் போகப் போவதாக மதுரகவி ஆழ்வார்கிட்ட சொன்னபோது தேவரியுடைய திறமையினை எனக்கு வேணுமே அப்படின்னப்போ தாமிரபரணி ஆற்று நீரை நீ காய்ச்சினால் வரும் விக்கிரகத்திலே நாம் சேவை சாதிப்போம்னு சொன்னேன் இது வந்து மதுரகவி ஆழ்வார் செய்ததாக சிலர் சொல்லுகிறார்கள் இல்லை இது மாதிரி நாதமணிகள் செய்தார்னு சிலர் சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த கதை என்னமோ உண்மை அப்போ தாமிரபரணி ஆற்று நீர் காய்ச்சப்பட்ட போது சும்மா ஒரு பெரிய கடாரத்தில் தாமிரபரணி ஆற்று தண்ணீரை வச்சு சுட பண்ணி காய்ச்சிக்கிட்டு இருக்கிற போது அதுக்குள்ளிருந்து ஒரு விக்கிரகம் தானே உருவாகி வந்தது அப்படி உருவாகி வந்த விக்கிரகம் எப்படி இருந்ததுன்னா இருகரங்களையும் கூப்பியதாய் இருந்தது வட்ட வடிவமுள்ள முகமாய் இருந்தது நம்மாழ்வாருடைய முகம் மாதிரி அதை இல்லை அப்போ இவர் சொன்னாரா தேவரியர் மாதிரி இல்லையே இது அடுத்தாப்புல சிஷியனை குரு வணங்கலாமா இப்படி இல்லை வருது விக்கிரகம்னு அப்போ அவர் சொன்னார் இது பவிஷ்யத் ஆச்சாரியார் பின்னால் வரப்போற ஒரு ஆச்சாரியருடைய விக்கிரகம் இப்போ நான் உனக்கு முன்பே கொடுத்துட்டேன் இவர் பேர் ராமானுஜர் இந்த கலியும் கெடும் கண்டுகொண்மீன்னு பாடினேனே இவரை சொல்லித்தான் நான் பாடினேன் இவர் எப்ப அவதாரம் பண்றாரோ அப்போ கலியுகத்திலே ஆயிரக்கணக்கிலே மக்கள் ஞானிகளாக மோட்சத்தை அடையக்கூடிய ஜீவன் முக்தர்களாக உலவுவார்கள் கலியுகத்துக்கு அப்போ வேலை இருக்காது இன்னொரு தடவை அந்த தாமிரபரணி தண்ணீரை காய்ச்சி இனி என் வரும் அப்படின்னு சொன்னார் மறுபடியும் காய்ச்சினபோது நம்மாழ்வாருடைய விக்கிரகம் வந்தது அந்த ரெண்டு விக்கிரகமே இப்ப ஆழ்வாரது நகரில் இருக்கு அங்க போறவங்க சேவிச்சிக்கலாம் எதுக்கு சொல்ல வர அதே மாதிரி ராமானுஜர் சொல்ல சொல்லக்கூடாது என்று தடுக்கப்பட்ட ரகசியத்தை ஊருக்கு அம்பலப்படுத்தினார் ராமானுஜருடைய சிஷ்யர்கள் இந்தியாவில் காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாருக்கும் இந்த அஷ்டாட்சரம் துவயம் ஆழ்வார் பாசுரங்கள் இரகசிய மந்திரார்த்தங்கள் அனைத்தையும் எடுத்து சொன்னார் அப்ப அத்தனை இதய தாமரைகளையும் மலர்வித்த ஒரு சூரியன் ராமானுஜர் அதே மாதிரி இந்த நம்மாழ்வாருக்கு ஒரு சூரியன்னு பேர் உண்டு வகுள பூஷண பாஸ்கரன் அவர்கள் அதாவது மகிழ மாலையை அணிந்துள்ள ஒரு சூரியன் அவர்தான் இந்த நாலாயிரம் என்ற பாசுரமாகிய சூரிய கதிர்களை நமக்கு கொடுத்து அஜானத்தை போக்கியவர் அவரையும் சூரியன்னு சொல்லுவாங்க அவர் செய்த வேலை என்ன இன்னைக்கு நாலாயிரம் என்ற பாசுரங்களை நாம படித்து உள்ள தாமரைகள் மலர்கிறோம் அவருடைய அருளாலே மலர்பிக்க வேண்டும் என்று சூரியன் ஆசைப்படுகிறான் அப்ப எத்தனையோ லட்சம் மைல்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த சூரியனுக்கும் இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சம்பவத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு ஒரு சம்பந்தம் உண்டு தூரம் என்பது தெய்வங்களை கட்டாது தெய்வங்கள் தூரத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இந்த முப்பரிணாமங்களுக்கும் அவர்கள் அப்பாற்பட்டவர்கள் நமக்கு தான் சூரியங்கிறது தூரமா தெரியுது ஆனா அவர்களுக்கு எல்லாமே வந்து அருகாமையிலே உள்ளங்கையில் ஓடும் எறும்பை போலே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதனால இவ்வளவு தூரம் வந்து தீபாவளிக்கு போனஸ் மாதிரி பரீட்சைக்கு எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகின மாதிரி இந்த சூரியன் வடிவிலே பகவான் வந்து நம்ம உலகத்திலே காட்சி தருகிறார் அதை இப்போ அவைல் பண்ணிக்கோங்க இந்திய நாட்டில் பிறந்தவங்களுக்கு அந்த அரிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அது இன்ன பொருள் என்றும் சொல்லப்பட்டு விட்டது சில பேர் கையில சந்தன கட்டையை வச்சிருப்பான் அது சந்தனம்னு உனக்கு தெரியாது ஒரு ராஜா ஒரு விறகு வெட்டி மேலே இறக்கப்பட்டு ஒரு சந்தன காட்டை இனாமா கொடுத்தானா ஏன்பா கஷ்டப்பட்டு விறகு வெட்டி பொழிச்சுக்கிறேன் இந்த சந்தன காடு வச்சுக்கிட்டேன் ஒரு ஒரு மாசம் கழிச்சு ராஜா என்ன எதிர்பார்த்தா பெரிய கோடீஸ்வரனா எப்ப எதிர்பார்த்தா இப்பவும் விறகு வெட்டியா தான் இருந்தான் ஏப்பா அந்த சந்தன கார்டு என்ன ஆச்சுன்னா அவ்வளவையும் வெட்டி விறக வித்துட்டேங்க அப்படின்னு சந்தனம் என்ன ஒரு சின்ன கட்டை வெட்டி வைத்தா என்ன விலை அப்படி பொழச்சிக்குவான் மேல வருவான்னு நினைச்சு சந்தன கொடுத்தா அதையும் விறக வெட்டி வைத்துட்டாங்க அதே காசுக்கு அதே இடைக்கு அவனுக்கு அந்த அருமை தெரியல அது மாதிரி சனன் சந்தனத்தை கையில் வச்சிருந்தா பத்தாது அது சந்தனம்னு சொல்றதுக்கு நமக்கு ஆள் வேணும் அது மாதிரி சூரியன் வந்தா பத்தாது அது நாராயணன் என்று சொல்றதுக்கு ஆள் வேணும் அதை சொல்கிறார் மையூரகவி அதை நாம படிக்கிறோம் அரிய வாய்ப்பு அதனால இந்த ஸ்லோகத்தை கேட்கிறவர் அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி ஆதவ வணக்கம் செய்து உய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய உபயதாரர்களான திரு வி கே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் திருமதி கீதா சந்திரசேகன் அவர்களுக்கும் திரு எஸ் அரியநாயகம் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி குறி விடைபெறுகிறேன் அனைத்து சொற்கோவிலும் முறைப்படி நடைபெறும் நான் ஸ்ரீவிழுப்புத்தூர் போகிறதுனால எந்த லெக்ஷரும் பாதிக்காது சண்டே இங்கே லெக்ரை முடிச்சுட்டு ராத்திரி பதினோரு மணிக்கு ட்ரெயின் ஏறேன் மண்டே லெக்சரை முடிச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி எட்டு மணிக்கே ட்ரெயின் ஏறி டியூஸ்டே மார்னிங் அங்கே வந்துடுவேன் ஸோ செவ்வாய் கிழமை ராமசேக சனாமமும் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரமும் நடக்கும் ஏன்னா நம்ம நாட்டில் வதந்திகள் ரொம்ப சுலபமாக பரவுது அவர் ஸ்ரீவில் போகிறாராம் வர்றதுக்கு மூணு நாள் ஆகும் மான்பான் கேட்டு நாற்பது நாளாக மான் ஒருத்தன் எதுக்கு அது வேண்டாம் அதனால் இது லீவெலாம் கிடையாது இதனால் எந்த பாதிப்பும் இல்லை எப்பொழுதும் போல் நடக்கமா அனைவரும் வருக ஜெய் ஸ்ரீமத் நாராயணன்